அந்த உள்ள எது ஜலிச்சுருக்கோ அந்த ஏகாக்னியில யாரு ஆகுதி பண்றானோ அவன் ஏகாக்னிஹோத்ரி அந்த உள்ள இருக்கிற ஏகாக்னியில ஆகுதியை குடுக்கிறான் அங்க சவனத்தை பூர்த்தி பண்றான் அப்ப அதனால அந்த ஒரு தபஸ் யாரு பண்றானோ அவன் தான் அவன் அங்க குரு அந்த குரு என்ன பண்றான் சிஷியன் இங்க கேட்கிறார் யாரு உள்ள இருந்து இயங்கின்றே இருக்கா இந்த சரீரத்துக்குள்ள இப்படி நாம நமக்குள்ள அந்த சரீரத்துக்குள்ள இருந்து ஜொலிக்கக்கூடிய ஜோதியை கண்ணால காதால மூக்கால் எல்லாம் பார்த்தா ஒவ்வொரு பிராணிக்குள்ளே அந்த பரமேஸ்வரனை பார்ப்போம் ஒரு புல்லுக்குள்ள புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் மிருகமாகி எல்லாத்துக்குள்ளேயும் பார்த்தா அந்த பரமேஸ்வர ஜோதி அந்த எந்த சுப்ர ஜோதி எது பிரம்மம் நம்ம அந்த பிரம்மத்தை எல்லாத்துக்குள்ளயும் பார்ப்போம் நம்ம அந்த பிரம்மத்தை சர்வ பிராணி ஹிருதயத்துக்குள்ளேயும் சுயம்பிரகாச வஸ்துவாக ஜுவலிக்கிறத நாம பார்ப்போம் யோ ருத்ரோ அக்னோ யோ அப்சுய ஓஷதீஷு எல்லாத்துக்குள்ளேயும் இந்த ருத்ரன் இருக்காங்கிறாங்க ஜலத்துக்குள்ள பரமேஸ்வரம் இருக்கான் அக்னியில இருக்கான் எல்லாத்துக்குள்ளயும் பிரகாசிக்கக்கூடிய அந்த சின்மாத்திர வஸ்துவ நிர்விசேஷ வஸ்துவ பார்ப்போம் இதெல்லாம் வந்து வியவகாரம் பண்றதுக்கு இல்ல நாம எப்ப அதை பரமேஸ்வரனா பார்த்துட்டோமோ பண்ண முடியாது ரொம்ப வேடிக்கை என்னாக்கா எல்லாமே பகவான் தானே நம்ம எப்படி இருந்தா என்ன அப்படின்னு கேட்டா எல்லாமே பகவான் எப்படியும் இருக்க முடியாது எல்லாமே பகவான் எப்ப பார்த்தையோ இது அதுன்னு பண்றதெல்லாம் முடிஞ்சு போயிடுவாங்க கர்மா முடிஞ்சு போயிடும் வியவகாரம் முடிஞ்சு போயிடும் அதனால பெஸ்ட் வே அதுதான் சம்யமத்துக்கு மனோ நிகரம் எப்ப பூர்ணமாகும் எப்ப பரமேஸ்வர தரிசனம் வந்துருத்தோ எப்ப நிர்விசேஷமான தரிசனம் வந்துருத்தோ அப்பதான் சன்னியாசம் பூர்ணமாச்சு அப்பதான் அப்ப வந்து நிசர்க்கமா எஃபர்ட்ல இதெல்லாம் வந்து ரொம்ப சும்மா காதல மங்கள சப்தம் கேட்டுட்டே இருந்தோம் எப்பவோ ஆகட்டும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் நம்ம பாட்டுக்கு அளத்தின்னு இருக்கணும் இல்லையோ கேட்டு கேட்டுக்க அதனால அந்த வஸ்து ஹிருதயத்துக்குள்ள பிரகாசிக்கிறது அந்த தேவன் யாரு அப்படின்னு கேட்கறத இங்க ஸ்ருதி சொல்றது குரோ பிரதிவச்சனம் இங்க பாஷிக்காரரோ இல்ல பின்னாலோ வந்து வாழோ சொல்லி வச்சிருக்க ஸ்ரோத்திரோத்திரம் மனசோ மனோ எத் வாஜோஹ வாச்சம் சவு பிராணஸ் பிராண சு அதிமுச்சீரா பிரேத்தமாக்கா யாரு இந்த உள்ள இருந்து வேலை பண்றவன் ஸ்ரோத்ரஸ்யோத்ரம் காதுக்கு காதா இருக்கிறவன் மனசகா மனோகியது மனசுக்கு மனசா இருக்கிறவன் வாசோஹ வாசம் வாக்குக்கு வாக்கா இருக்கிறவன் சவு பிராணிய பிராணஹா பிராணனுக்கு பிராணனா இருக்கக்கூடியனவன் சட்சுஷா சக்ஷு கண்ணுக்கு கண்ணா இருக்கக்கூடியவன் அதிமுச்ச தீராக அவனை தெரிஞ்சு கொண்டு இந்த புலங்களை எல்லாம் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி அஸ்மாது லோகாது பிரேத்திய இந்த லோகத்தை எல்லாம் தாண்டி லோகம்னா இந்திரியம் தான் லோகம்ங்கிறது என்ன பார்க்கறது கேட்கறது மணக்கிறது ருச்சிக்கிறது ஸ்பர்சிக்கிறது சங்கல்பிக்கிறது அபிமானிச்சுக்கிறது இதெல்லாம் சேர்ந்துதான் லோகம் சப்தாதி ரூபம் புவனம் சமஸ்தம் சப்தாதிசத்தேந்திரிய விருத்திபாசியா சத்தேந்திரியாணம் மனசோவசிய மனோமயம் தத் புவனம் வதா ஸ்பர்ஷ ரூப ரச கந்த லோகம் அதுக்கு சங்கல்பம் அதுக்கு பின்னாலே இருக்கிறா இருக்கு அதுக்கு பின்னால அபிமான விற்பி கலந்துக்கிறது இதுதான் லோகம்ங்கிறது இத பூரா கூட்டித்தள்ளுங்கிற பிரேத்தியா அஸ்மா தம்தா பவந்தி அதிமுச்சிய இதை பூராமும் தாண்டி விட்டுட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த வஸ்து ஸ்வரூபம் எது காதால கேக்கிறதோ அதை தெரிஞ்சுடா காத தாண்டி விடுவோம் எது கண்ணால பாக்குறதோ அதுல கவனம் போயிடுதுன்னா பார்வை போயிடும் அதை தெரிஞ்சுடா ருச்சி போயிடும் பிராணே நிவிஷ்டோ மிருத்தம் திருபோமி சிவோமா விசா பிரதாக பிராணாய் பிராண முள்ள பூந்து உள்ள பூந்துண்டு அது உள்ள போய் கலந்துக்கிறது அண்ணம் அபிமானம் நிவர்த்தி பண்றதுக்கு ஸ்ருதி என்ன சொல்றது பக்தி அந்த அன்னத்தை நிவேதியம் பண்றேன் வெளியில சாமிக்கு நிவேதியம் பண்றதுல அப்புறம்தான் வந்துட்டு முதல்ல ரிஷிகள் உள்ள இருக்கிற தேவத வேத கால பாத்தா ராமாயணத்தில் எங்கேயாவது நீங்கள் கோவில் காட்டுங்க பார்க்கலாமா ஆல்மீகி ராமாயணம் எடுத்து பார்த்தா கோவில் கிடையாது ஆல்மீகி ராமாயணத்தை நம்ம ராமருக்கு உருதுவ புன்றமெல்லாம் போட்டு வைக்கிறோம் ஆல்மீகி எங்கேயுமே அவர் உருதுவ புன்றம் போட்டுன்றதா சொல்லவே இல்லை பீபூதி போட்டுன்றதாகவும் சொல்லலை ஏதோ அக்னிகோத்திரம் பண்ணினார்ன்னு சொல்லியிருக்கு அதனால வந்துனா அதை எடுத்து இடம் இட்டுக்கிற சம்பிரதாயம் இருந்ததோ என்னவோ தெரியாது எங்கேயும் நாமமோ இதுவோ அதுவோ அதுவும் சொல்லலை அச்சா கோவிலும் காணலை அன்னைக்கு இருந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் பூரா அப்படியே இருந்திருக்கு பாகவதத்துல கூட பார்த்தா கூட ஒரே ஒரு இடத்துல ஒரு அம்பாள் கோவில் இருக்கு ஒரு கௌரி கோவில்ல ருக்மிணி தேவி போயிட்டு வந்தா அப்படின்னு இருக்கு ஹரேஹே மந்திரமார்ஜனாதிஷுன்னு ஒரு சூச்சனை இருக்கு அவ்வளவுதானே தவிர நிறைய கோவில்கள் அப்படி இப்படி கூட காணும் கோவில் தப்புன்னு இல்லை கோவில் ஆராதனை பக்தி நமக்கு முக்கியம் ஆனாலும் முக்கியமான தான் வேத காலத்திலிருந்து வழிபட்டுனு வந்த கோவில நாம விட்டுட்டோம் உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லற் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளக்குலன் ஐந்தும் காலா மணி விளக்கே அப்படின்னார் திருமுலன் அதனால அந்த உள்ளம்பெரும் கோயில் ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற சிறு கோவில் ஒரு சிவன் பிரகாசிச்சுருக்கான் அவனுக்கு இந்த வாயுங்கிறது கோபுரவாசலம் அப்ப அப்படி அன்னத்தை எடுத்து போடுற போது அந்த அந்தரியாமியான தேவனுக்காக கொடுக்கிறோங்கிற பாவம் வந்து சரி அதுக்குத்தான் ஸ்ரத்தாயாம் பிராணிஷ்டோ அமிர்தம் ஹோமிக்கிறேன் அமிர்தஸ்வரூபமா இருக்கிற வஸ்துவுக்கு அதான் ஞாசம் சொன்னேனே அதை நியாசமும் இப்படித்தான் அந்த அண்ணம் வந்து என்ன கஷ்டப்படுத்தாம இருக்கட்டும் அது ஈஸ்வரன் கிட்ட போய் சேரட்டும் எதுவும் இந்த அபிமான விற்பிக்கு கொடுக்காம ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற ஸ்வரூபத்துக்கு கொடுக்கிறோம் இல்லையா இப்படி முள்ள இந்திரியங்கள் மனசு எல்லாத்தையும் ஸ்வரூபத்தில் ஞான அக்னியில ஹோமம் பண்ணி நிவர்த்தமாகிறான் அந்த தேவன் உள்ள இருந்து எல்லாத்தையும் தெரிக்கிறான் அவன் ஜோதி ஆத்மனை ஆத்மனி ஆத்மாங்கிற ஜோதியாலதான் சர்வமிதம் விபாதி சூரியஸ்தபதி தேஜசே தோல்லியோ சூரியன் வந்து அவனோட தேஜஸனால ஜொலிக்கப்பட்டு இருக்கு அதனால उधर अभी मूल वस्तु अस्त मन तुम सर्वस्थापस्द प्रयुक्ता प्रवृत्ति त्रम इतना इंद्रिया व्यापारो अम्मंत्रादी आत्म भाव परीतजन धीमता नी विशिष्टीम अंतरेण श्रोत्रादि आत्म भाव शक्य पैतक्त पुत्र मित्र कलत्र बंधुषु अहं महंव संव्यवहार लक्षण என்னோட குழந்தை என்னோட குட்டி என்னோட சொந்தம் என்னோட காரியம் என்னோட ஆஃபீஸ் என்னோட வேலை என்னோட பணம் இப்படின்னு இந்த பிராணன் வெளியில ஓடுறது பிராணந்தான் ஓடுறது பாருங்க மரண சமயத்தில் பிராணன் வீக்கா எடுத்தா நான் ஒன்றுமே இல்லைனா தெரிஞ்சுதா தெரிஞ்சுதான்னு கேட்டா ஒருத்தருக்கு எட்டு புள்ளைகள் பெண்கள்லாம் உண்டு ஞாபகம் போயிடுத்து அவரு பாதி பேரும் ஞாபகம் இல்லை அப்ப இந்த புள்ளை பொண்ணு எல்லாம் எங்கே இருக்கா நம்ம ஞாபகத்துல தான் இருக்கா மறந்தே போயிடுத்து மரண சமயத்தில் சென்று விட்டா எல்லாம் ஒன்னாட்டி வந்து கேட்குறா அவ வந்து எல்லாம் சொந்தக்காரன் எல்லாம் வந்து தெரிஞ்சுதா தெரிஞ்சுதான்னு கேட்டா என்னெல்லாமோ சொல்றான் ஏ அந்த ஞாபகம் போயிடுத்து இந்த ஞாபகத்துல தான் எல்லாரும் உக்காந்துட்டு இருக்காங்க எவ்வளவு அஸ்தித்வம் இருக்கு நமக்கு இல்லையா சினிமாவை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிறது சினிமா பார்த்துட்டு வந்து அதுவும் ஞாபகத்துல இருக்கும் இல்லையோ அதே மாதிரி நேத்துக்கு நடந்த நம்ம லைஃபே வெறும் சினிமாக்கும் நடந்த வித்தியாசம் ரெண்டு ஞாபகத்துல இருக்கு அவ்வளவுதான் ரெண்டு மெமரியல தான் இருக்கு இல்லையா அதுக்கு எவ்வளவு அஸ்தித்வம் இருக்கு சினிமா இல்ல நேத்துக்கு நடந்தது இப்ப இருக்கும் அதுவும் இல்லை ரெண்டுக்கும் பார்த்த ஒரு தாண்டி போ வெறும் மெமரியில தான் இருக்கு ஸ்மிருதியில தான் இருக்கு மைண்ட்ல தான் இருக்கு இந்திரியத்தில தான் இருக்கு இந்திரிய புத்தி விஷயங்கள்ல தான் இருக்கு அதனால அதிமுட்சியா தியாகம் கருத்துவா அந்த இடத்துல விஷயத்துல போய் ஒட்டிக்கிறதோ இல்லையோ அதெல்லாம் இடத்துல இருந்து விடுவிச்சுன்னு வந்து நம்ம பார்த்தோம்னா தியானத்துக்கு என்ன பிரதிபந்தம் அப்ப தெரியும் வெளியில எங்கெங்கெல்லாமோ ஒட்டின் இருக்கோம் அதெல்லாம் வந்து நம்ம உள்ள போறத தெரியும் வெளியில ஒட்டலை உள்ளதான் அதோட பசையெல்லாம் இருக்கு தெரியும் வெளியில ஒரு பதார்த்தத்துலயுமே இல்ல வெளியில என்ன இல்லாம பாக்கிறோம் ஒட்டிக்கலையே நாம சில சிலதுல ஒட்டிக்கிறோம் உள்ள அறிவினால தீர்மானிக்கிறோம் நம்மளை சேர்ந்ததுன்னு இது நம்மளோடதுன்னு நினைச்சுக்கிறோம் அப்ப இந்த ஒட்டல் வருது அந்த ஒட்டலை நிவிற்த்தி பண்ணிக்குவோம் அந்த அறியாமைய அஜானத்தை நிவர்த்தி பண்ணிக்குவோம் அந்த மருந்து ஞானம்ங்கிற மருந்த போட்டு நிவர்த்தி பண்ணி சித்தத்தை பிரேத்தியாஸ்மான் லோகாது இந்த லோகத்தை தாண்டி அமிர்தாபவந்தி அந்த அமிர்தஸ்வரூபமா எது கண்ணுக்கு கண்ணாக காதுக்கு காதாக இந்திரியங்களுக்கெல்லாம் மூலஸ்தானமாக ஒரு ஜோதி இருக்கோ அது அமிர்தஸ்வரூபமா இருக்கு அந்த மரணம் இல்லாத அந்த ஆத்ம வஸ்துகளை நிலைக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு கத்துக்கோ அப்படின்னு குரு கருணையோட சிஷ்யனுக்கு உபதேசம் பண்றாச்சாரிய சொன்னே பிரமுட்சந்தே காமாயேசியிருத்தோதி அத்திரம சமஸ்னு அப்படின்னு ஒரு ஸ்ருதி உண்டகோபிஷ கட்டோபனிஷத்துல எப்பொழுது சர்வே காமாக பிரமுச்சந்தே இந்த எல்லாம் விட்டுவிட்டான் அப்போ அமிர்தோபவதி மர்த்தியா மர்த்தியன் மனுஷன் என்ன இங்கேயே அமிர்தத்துவத்தை அடையறான் மரணமில்லாத நிலையை அடையறான் அந்த பூர்ண நிலைய அடையறான் அத்த பிரம்மஸ் செத்து பண்ணதுக்கு அப்புறம் இல்லப்பா சரீரத்தில இருக்கிற போதே பிரம்ம சமஸ்னே அந்த சுவானந்த சுகத்தை ஆத்ம சுகத்தை இவன் அடையறான் அது ஹயத்துல இருக்கு சரி அது எப்படி அடையது ஆத்மா விசாரங்க நம்ம லோகத்துல ஒரு கஷ்டப்படுறோம் ஒரு விஷயத்துக்கு உபயோகப்படுத்தப்படுத்தக்கூடிய ப்ரோசஸ் இதுல உபயோகப்படுத்தவே முடியாது லோகத்துல இருக்கிற எந்த திருஷ்டாந்தமும் இங்க வேலைக்கு வராது அதனாலதான் எப்பவுமே வேதாந்தத்தை சயின்ஸ் கூட கம்பேர் பண்ணி பேசுறதே நம்மளால ஒத்துக்க முடியல என்ன சயின்ஸுக்கு லோகம் உண்மை அதுல நான் பிறந்து செத்து போறேன் வேதாந்தத்துக்கு வந்து நான் உண்மை என் முன்னாடி லோகம் வந்து வந்து மறைஞ்சு இருக்கு இது ரெண்டும் எப்படி சேரும் சயின்ஸுக்கு அப்செக்ட் உண்மை சப்ஜெக்டை பத்தி கவலையே இல்லை வேதாந்தத்துக்கு சப்ஜெக்டை பத்தி மட்டும்தான் சிந்தேன் பத்தி கவலையே இல்லை வேகானந்தன் சொல்றது விஷய பிரகாசம் விஷயம் அதனால் சப்ஜெக்ட் லைட்ஜெக்ட் வந்து இருட்டுங்கிறது தம பிரகாஷவத் அஸ்மத் பிரத்யகோசரையோ தமஹ பிரகாஷவத் விருத்த ஸ்வபாவையோ அப்படின்னு சங்கராச்சாரிய சொன்ன நான் நீ வந்து நான் நீங்க ஒரு சாமானமே இல்லைங்கிறது எங்க வாதம் பரீட்சணம் பண்ணி பார்க்கணும் ஆனா வாஸ்தவமா நான் ஒரு விஷயம் சொல்றேன் உலகத்துல எந்த மொழியில போனாலும் மீனிங்கே இல்லாத ஒரு சப்தம் இருக்குதான் அர்த்தம் வரும் இல்லையா நீனு சொன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம் வரும் யூ தும் துவம் எல்லாம் சொன்னா என்ன அர்த்தம் வரும் நான் தான் அர்த்தம் வரும் ஏதோ ஒரு யூவ பேசுறான்னு யாருக்காவது அர்த்தம் வருவோம் நீதோ ஒரு பதத்தை பேசுறான்னு நீங்கிற பதத்துக்கு எந்த மொழியிலயும் அர்த்தமே கிடையாது நீனு நான் சொல்ற போது உங்க அனுபவம் நான் தான் என்னை சொல்றார் நான் அப்படின்னு நீன்னு நீ பதிலே சொல்ல முடியாது இல்லையா அவன் இருக்கானே அவன்கிறது எப்பவுமே இல்லாத வஸ்து அந்த அவனை வந்து நான் கான்டாக்ட் பண்றத நீ ஆயிடுவான் மொத்தத்தில் என்ன இருக்கு அனுபவ ரூபத்தில் அகம்தான் இருக்கு வெளிப்படியா பார்த்துட்டு இவன் அவன் இது அதுன்னு சொல்றான் அந்த அகம் வெளிச்சம் அதுக்கு வெளியில இருக்கிற ஒரு பிரமாணமும் தேவையில்லை வெளியிலேருந்து யாரும் சொல்ல வேண்டியதில்லை அது ஸ்வயம் பிரகாஷம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒரு பிரமாணத்தையும் நாம கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை அவசியமே இல்லை ஸ்வயம் பிரகாசமாயிருக்கு அது அந்த பிரமாண பிரமேய பிரமாதிர கல்பனையே அங்க வேலை பண்ணாது அப்படி இருக்கிற அந்த வஸ்துவில என்ன பண்றது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஆச்சாரியர்கிட்ட சிஷியன் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு சிஷியன் கேட்கிறான் ஆமா நீங்க சொல்றேன் இப்ப கூட நான் பார்த்தேன் சத்சங்கத்திலே போறத்தோட பேசுறார் அது என்ன ஒண்ணு புரிய மாட்டேங்கிறது எப்படி அது அது புரிஞ்சுக்கிறது ஒரே விஷயம்தான் சொல்லிட்டு இருக்கு அது புரிய மாட்டேங்கிறது அதுக்குள்ள போக மாட்டேங்கிறது எல்லாம் நிறைய பேருக்கு அது இருக்கு ப்ராப்ளம் அதனால்தான் நான் முதல்லயே ஒரு மருந்து கொடுக்கறேன் உங்களுக்கு ஒன்னும் கவலையே படாதீங்கோ பெஷாம கேட்டுட்டு போங்கோ உள்ள இறங்கிட்டே இருக்கும் எப்பவோ இருக்கா வேலை பண்ணும் இந்த ஒரிஜினல் சயின்ஸ் எதுவும் உங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து படிக்கிற மாதிரி படிக்கவே முடியாது பக்தியோட ஊற போட்டுடே இருக்க வேண்டியதுதான் முழ மொழ மொழ மொழ மொழ மொழ முல்ல எப்ப தெரிஞ்சது தெரியாது அப்படி பிரகாசிக்கும் நமக்கு ஸ்ரத்தா பக்தி தியான யோகா தவேஹி எப்படி தெரிஞ்சுக்கணும் ஸ்ரத்தையினால பக்தினால தியான யோகத்தினால அது மெதுவாய் எப்பவும் பிரகாசிக்கும் இல்லாம ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் வாட்டர் தெரிஞ்சுக்கணும் முடியவே முடியாது கேக்குறான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அது அந்த குரு என்ன சொல்றாரு தெரியுமா ந தத்திர சக்ஷர் கச்சி நச்சதி நோ மனஹா வித்மோ நிஜானி மகா தனுசி நல்ல ஆச்சாரம் அவர் என்ன சொல்றாருன்னா நிற சி அங்க கண்ணு போகாது ந வா கச்சதி நான் ஏதாவது பேசி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமா நான் சொல்லிக் கொடுக்க முடியாது வாக்கு அங்க என்ட்ரு பண்ணாது நோ மனஹா மனசும் அங்க என்டர் பண்ணாது இப்ப என்ன பண்றது பகவான் ரமண பகவான் ஒரு இது சொல்லுவார் திருடனை தேள் கொட்டினா மாதிரி நிலைப்பாங்க முடியுமா கத்தாம இருக்க முடியுமா கத்தினா அகப்பட்டுவான் கத்தாம இருந்தது ஆனால் வலிக்கிறது கத்தணம் வரது என்ன பண்றது பேசாம இருக்க முடியலை திருடனை தேள் கொட்டுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவா அது மாதிரி தான் நிலை ஞானிக்கும் அவர் என்ன சொல்றாரு நல்லா வித்தமோ எங்களுக்கு தெரியல விஜா நீ மகா ஒரு வழியும் காணும் என்னதுக்கு கதை கதம் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல அனுசிஷ்யா அந்த சிஷ்யா இப்படி மொழம் எதுவா புரிய வைக்கிறதுனாக்கா நீச்சல் அடிக்கிறது கங்கையில எப்படி நீச்சல் அடிக்கிறது கை எப்படி போடுமோ முதல்ல கை எப்படி போடுங்க கரையில நின்று சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கான் அவன்கிட்ட எப்போ முடியுமா முடியவே முடியாது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா அதுக்கு வழியே இல்லையே சொல்ல முடியுமா நல்ல பெஸ்ட் வழி இருக்கு இல்லையா பிடிச்சது தள்ளி போட தள்ளி போட்டு மூழ்கி போனா என்ன பண்றது தலையில் எடுத்து கூண்ட கைலாசம் தெரியல எனக்கு நான் என்ன பண்றதுன்னு நங்க வந்து கண்ணால இப்படி இருக்கும்பா அது ரூபத்துல இருக்கும் இந்த சொல்லி சொல்லிக் கொடுக்க முடியாது அனுஷிஷியோத்தாப்போராதி ஆத்மூதம் பிரம்மா அத்தா நம்மணி சார்ச்சி காதுக்கு காதா இருக்கிற வஸ்து இந்திரியங்களுக்கெல்லாம் மூலமா இருக்கிற வஸ்து அங்க வந்து இந்திரியங்கள் திரும்பி உள்ள போக முடியாது ததானி வாச்சாகி சப்த உச்சாரியமான அபிதேயம் பிரகாசயதி கச்சதி உச்சத்தை வாக்கால ஒன்று சொல்றது இந்த பொருள் வழங்குறதுனா வாக்குங்கன்னு அர்த்தம் शब्द से तीवर्तक आत्मा ब्रह्म अति ये आत्मा प्रकाशय तनए अरिके नो मन मन अन्यस्य सकल சங்கல்பயதிக்கும் மூலமா இருக்கிற ஆத்மவஸ்து பிரம்ம வஸ்துவை எப்படி சொல்லி கொடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல அனுசிஷ்யாத் இதுல வந்து கூடையே இருந்து அதனால நிறைய மகான்கள்லாம் என்ன சொல்லுவாங்க கூட இருக்கும் சங்கராச்சாரியர் கதையில கூட வரும் ஒருத்தர் வந்து ஒரு ஜெயினர் வந்து சங்கர வழியில பார்த்து வாதம் பண்ணவர் நிறைய கதைகள் உண்டு ஆத்ம தீர்த்தம் எடுத்து படிச்சா தெரியும் என்னோட மதம் தான் வேதாந்தத்தை ஒத்துக்கொள்ள முடியாது சில பேருடா வாதம் பண்றார் சில பேருட வாதம் பண்ணல இந்த வாதம் பண்ணாத இருக்கிறவா ரெண்டு குரூப் ஒண்ணு வந்து அவ உருப்பட மாட்டாங்கிறானாக்க நீ படுக்க போயிட்டு விட்டுடுவார் இன்னொரு குரூப்பு கிட்ட வாதம் பண்ணலை எனக்கு அவர்கிட்ட என்ன சொல்லுவார்னா இவர் ஒரு இந்த ஜெயினர் வர கையில்லாமோ எந்திரமெல்லாம் வச்சுன்னு வர அவர் வந்து இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட வாதம் பண்ணதுக்கு வந்திருக்கேங்கிறத எனக்கு இப்ப டைம் இல்லை கொஞ்ச நாள் எங்கூட இருங்கிற அவரும் இருக்கா டைம் பார்த்து பேசலாம்னுட்டு எங்கேயோ கர்நாடகத்திலேருந்து கிளம்பி காசி வேற ஆச்சாரியர்கள் கூட வந்துட்டார் காசியில வந்ததுக்கு அப்புறம் அவரை கூப்பிடுறாரு அவரை கூப்பிட்டு ஏதோ சந்தேகம் நீ வந்து வாதம் பண்ணணும்னு சொன்னீன்னா அப்படியே கண்ணும் கண்ணீருமா காலைல விழுந்து சொல்றார் அன்னைக்கே வாதம் பண்ணுறதுக்கு தான் பண்ணிருப்பேன் இன்னுமே பண்ண முடியாது ஏன்னா கூடையே இருந்து பார்த்துட்டேன் அந்த கூடையே இருந்து அந்த பொருளை பார்த்ததுக்கு அப்புறம் நான் இப்போ எப்படி வாதம் பண்றது வெறுமனே ஏதோ வந்து வாதம் பண்ணிட்டு போனா முடியுமே தவிர அந்த வஸ்து அந்த பொருளை இருந்து எப்படி கதையும் அவள் குரு கொடுக்க முடியாது சிஷியன் எடுத்துக்கவும் முடியாது இருக்கிறதே எப்பவோ ஒரு இடத்துல டிரான்ஸ்மிட் ஆயிடுது இல்லையா இருக்கிற இடத்துல இப்படி குழந்தைகள்லாம் வருங்கொழேன் வீட்டுல இருந்து சங்கீதம் நடந்து அவா ஒண்ணும் படிக்கவே வரமாட்டான் இப்படியே இருந்து இருந்து கேட்டு கேட்டு சொல்ல ஆரம்பிச்சிடும் இல்லையா நல்ல சாஸ்திர சங்கத்திலேயே இந்த குழந்தைகள் வளர்ந்து வந்தது தானா அவா பாட்டுக்கு எல்லாம் சொல்லுவா மந்திரங்கள்லாம் சொல்லுவா ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவா எல்லாம் சொல்லுவா எல்லாம் உள்ள வந்துடும் வீட்டுல இருக்கிற ஸ்திரிகளுக்கும் எல்லாம் தெரியும் அவ சமயக்கட்ல வேலை பண்ணிகிட்டே இருந்தாலும் காதல போய் போய் எல்லா விஷயம் தெரியும் எப்படி போறது அது அப்படியே உள்ள போயிடும் அவ தெ தெரியாம உள்ள நுழைஞ்சும் அதனால அந்த அறிவை வந்து எப்படி குடுக்கறது எந்த விதத்துல ஹிருதயத்துல புகட்டுறதுன்னு எனக்கு தெரியலேன்னு ஆச்சாரியர் சொன்னாரு மைண்ட்னால கிராஸ் பண்ணிண்டா போதுங்கிறது ஒரு முக்கியத்துவம் ஆட்டோ சைக்கிள் ஆட்டோ ஓடுறவ சில பேர் சொல்லுவா அடுத்து இருப்போம் ஏதோ திங்க் பண்ணிட்டே இருப்பா வேணும் ரோடே பார்க்கலங்கிறான் காலில் ஒரு பிரெயின் இருக்கு கையில் ஒரு பிரெயின் இருக்கு எல்லா இடத்துலயும் பிரெயின் இருக்கு இந்த பிரெயின் இங்க மட்டுமா இல்லை அது பாட்டுக்கு வேலை பண்ணிக்கிறது இப்படி இப்படி இப்படி திருப்ப வேண்டிய இடத்துல திருப்பறது எல்லாம் டைரக்டா வந்து பாடம் கத்துக்கிற மாதிரி கத்துண்டா உள்ள போகாது இல்லையே அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுண்டு எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணி எல்லாம் பிரெயின்ல நல்லா அடிச்சு ஏத்தி வச்சிருந்தாச்சுன்னா இப்ப நல்லா புரிஞ்சுட்டேன் அது இல்லை அந்நேவ் விதிதா इति எங்கோ தான் தெரிஞ்சு நூட்டேன்னு வந்துடும் இப்ப கிளியரா புரிஞ்சு குப்பல கொஞ்சம் ஏத்தி வச்சு கேப்பா அந்நேவத் விதித்த தெரிக்கியே அதான் அப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கோ அதுவும் இல்லை தெரிஞ்சுக்கணுமோ அதுதான் நமக்கு known things and unknown things this is the தன்னோவபிள் knower புரிதா சம் டைம்ஸ் த அோவபிள் நோவர் பிகம்ஸ் நோன் த்ரூ தோவர் அதுல ஒரு மிஸ்டரி அதுதான் வேதானந்தத்தோட மேஜிக் எது தெரிஞ்சுக்க முடியாத பிரஜா மாத்திரமான வஸ்துவோ தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறதா தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா அது சில சமயத்தில் சிரவண கோச்சரம் ஆயிடும் அது எப்படி அதுதான் அந்த ஸ்ரவணத்தோட மகிமை சுச்ரூஷபி தக்ஷணா அப்படிங்கிறேன் அந்த அப்படின்னு அந்த மாதிரி இருக்க ஒரு ஆச்சாரியனும் அந்த மாதிரி கிரகிச்சுக்கிற ஒரு சிஷியனை பார்த்து உபனிஷத் அம்மாவே ஆச்சரியப்பட்டு ஆன நிற்கிறான் ஆச்சரியோக்தா குசலோஸ்யல்தா ஆச்சரியோ ஜாதா குசலான சிஷ்டான் அவ வாய்புழக்கிறான் பாடா எப்படிப்பா இவன் புரிஞ்சு நட்டான் அப்படின்னு பரீட்சத்துக்கு அப்புறம் பாகவிதத்துல நிர்குணமான வஸ்து எப்படி வார்த்தையால புரிய வைக்கிறது எப்படி போறது உள்ள தெரியலையே அப்பதான் அந்த ஸ்தஸஸ்துதி அது ஒரு ஒரு நேரடியா சொல்லிக் கொடுக்கல பரோக்ஷப்ரியா யுவஹி தேவாக அப்படின்னு உள்ள புகுட்டுறது அது உள்ள இருக்கிற தேவனே கிரஹிச்சுப்பான் பிரெயினுக்கு எல்லாம் உள்ள இருக்கிற தேவன் கையிலயே கொண்டு போய் கொடுத்துடும் அகில சக்தி அவபோத கதே நிகமஹ உள்ள இருக்கிற தேவனை எழுப்பி ஆவரணத்தை நிவிற்த்தி பண்ணுங்கிறார் உள்ளேந்து கிரகிச்சுக்கணும் உள்ள ஹிருதயத்துக்குள்ளேருந்து அப்படி வெளியில வா அப்படின்னு